நாட்கள் ஒரு பிரார்த்தனை ஜ விண்ணப்பம் வேண்டுதல் ஜம் கூக்குரல் இப்ப ஒரு வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு அதாவது கெஞ்சுகிறது தாழ்த்துகிறது விடாபிடியாக கேட்பது நமக்கு இந்த தன்மை இந்த நாட்களில் தேவை மோசைக்கு அந்த ஆவி இருந்தது பிரார்த்திக்கிற ஆவி அடுத்து நெஹமியாவுக்கு அந்த ஆவி இருந்தது எஸ்ராவுக்கு இந்த ஆவி இருந்தது பிரார்த்தனை அவங்க எல்லாமே வித்தியாசமான ஜப தன்மை உள்ளவர்கள் அவங்க ஆண்டோடைய சமூகத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறவர்கள் நெகேமியா முதலாம் அதிகாரம் பதினோராசம் பிரார்த்தித்தேன் அவன் கேட்குறான் அழுது தாழ்த்தி பயங்கரமாக ஜெபிச்சு முடிச்சுட்டு ஃபைனல் ஜபம் தங்களுடைய குறைகள் தங்களுடைய முற்பிதாக்களுடைய குறைகள் நடந்த சம்பவங்கள் ஏன் எப்படி ஆச்சுன்னு உட்காந்து அழுது எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஃபைனலாக ஏசு நாமத்தில் நம்ம ஜபிக்கிற கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு வரும்போது அவன் சொல்கிறான் இந்த மனுஷனுக்கு முன்பு என்னுடைய ஜபத்தை நீ உடைய செவிகள் கவனித்திருப்பதாக அப்படி கவனித்ததுன்னா இன்றைக்கு உங்க அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு தய கிடைக்க பண்ணி என்று பிரார்த்தித்தேன் உடனே அன்னைக்கே கிடைச்சது எஸ்ரா ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் பிரார்த்தித்தேன் எஸ்ரா நெகிமியா இவங்க எல்லாம் இந்த பிரார்த்தனையை நாவியுள்ளவங்க தாழ்த்துறது தன்னை ஒப்புக் கொடுக்கறது ஆண்டோடைய சமூகத்தில் முற்றிலுமாக வெறுமையாக்குறது இப்படி ஒரு தன்மை உள்ளவர்கள் யாத்ராமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மோசே அந்த ஸ்பிரிட்ல இருந்தான் முன்னுக்கு நிற்கிறவங்களுக்கு அந்த ஆவி தேவை யாத்திராமம் முப்பத்தி ரெண்டு கெஞ்சி பிரார்த்தி இந்த பிரார்த்தனையின் ஆவி எசரா கொண்டு நெகைமியாவுக்கு உண்டு மோசைக்கு உண்டு இவங்கெல்லாம் ஜனத்துக்கு முன்னால் நின்று ஜனங்களை கைட் பண்ணவங்க நம்ம முன்னுக்கு நின்னா குடும்பத்தை நடத்துறவங்க ஊழியத்தில் முன்னுக்கு நிற்கிறவங்களுக்குலாம் இந்த ஆவி என்னது தேவை தெய்வ சமூகத்தில் ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மனுஷன் போய் ஜிபிக்கிறாங்க பிரார்த்திக்கிறேன் வேண்டிக் நம்ம அப்படிப்பட்டவங்களாம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு அண்ணன் வீட்லையும் போய் அக்கா வீட்லேயும் போய் தங்கச்சி வீட்லேயும் போய் சொந்தக்காரன் வீட்லேயும் போய் நண்பர்கள் வீட்டில் போய் நம்ம பிரார்த்திக்க கூடாது கே கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது வாசிங்க அப்போது சில நடவடிக்கைகள் இருபத்தி நாலு நாலு பிரார்த்திக்கிறேன் மனுஷன்ட போய் நான் சொல்றதெல்லாம் நல்லா கேடுப்பா அப்படின்னு போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியம்லாம் இருப்பான் தென்னு ஒரு முக்கியமான பேச்சாளர் வருவான் அவன் தான் இப்போ சொல்கிறான் நாங்கள் சொல்கிறத பொறுமையாக கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் போய் நான் சொல்கிறதை கொஞ்சம் கவனி கொஞ்சம் கேளு நான் சொல்கிற கதையை மொத்தத்தையும் என்ன செய் கேளு அதுக்குள்ளே நீ சத்தம் போடாதம்மா இப்போ நீங்கள் மனுஷன் கிட்ட போய் பிரார்த்திக்க போகிறீங்களா தெய்வன் கிட்ட போய் தெய்வத்திட்ட போய் பிரார்த்திக்க போகிறீங்களா தெய்வத்திட்ட பிரார்த்திச்சா கத்தர் பதில் கொடுப்பார் மோசடி ஜெபித்தான் ஜெபிச்சு முடிச்ச உடனே கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்பொழுது கத்தர் தமக்கு தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார் அதே போல நகைமையா ஜெபிச்சான் அடுத்த நாளே இன்றைக்கு இன்றைக்கு கை காரியத்தை கைக்குடி பண்ணும் அன்னைக்கு போறான் அரண்மனைக்கு வேலைக்கு போறான் அன்னைக்கு பதில் கிடைச்சி அன்னைக்கு அவன் எரிசிலமுக்கு கிளம்புறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்போ பிரார்த்தனையின் சக்தி என்னன்னு சொன்னா தெய்வன் நம்முடைய பக்கம் திரும்புவது தெய்வன் நம் பட்சமாய் திரும்புவது தெய்வன் நமக்காக உடனடியாக கிரியே செய்வது அந்த அளவு ஜபிக்கிறதுக்கு பேர் தான் என்னது பிரார்த்தனை நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கலாமா கொஞ்ச நேரம் ஜபிக்கலாமா அப்படிப்பட்ட எஸ்ரா நெகேமியா மோசே இவர்களுக்குள்ள இருந்த அந்த பிரார்த்தனையின் ஆவி ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு தகப்பன்றை சொல்றது மாதிரி ஒரு பிள்ளைட்டு சொல்ற மாதிரி ஒரு நண்பன் சொல்ற மாதிரி உட்காந்து தெளிவாக சொல்கிறான் அந்தவரையும் நீங்கள் இப்படி இப்படி கொடுத்தீங்க வாக்கு கொடுத்தீங்க இப்படி செஞ்சீங்க இப்போ இப்போ உங்க கொண்டு இப்போ நீங்கள் வழியில் அழிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும் பிரச்சனை ஆகும் உங்களுடைய நாமத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதனால் உங்களுடைய நாமத்துக்கு உங்களுடைய ஜனத்துக்காக நீர் பரிதாபம் கொள்ளும் அழிச்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சினான் கெஞ்சினா உடனே கத்தர் பரிதாபம் கொண்டு இறக்கம் பாராட்டினார் அதுபோல ஹெஸ்ரா ஜெபிச்சா நெகைமையா ஜெபிச்சா கத்தர் பகல் நமக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் ஒரு பிரார்த்தனை நாவி கெஞ்சி தேவ சமூகத்திலே போராடுகிறது பதில் பெறுவரை போராடுகிற அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை ஆவியை கத்தர் கட்டிட முடியாது டாத்தராமத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதிகள் சொல்றாங்க இது தேவனுடைய விரல் ஏன்னா மந்திரம் செஞ்சு என்னெல்லாமோ பண்ணி பார்த்து கடைசியாக தோற்றுட்டான் தோற்ற பிறகு அவங்க சொல்கிறது இது தேவனுடைய விரல் யாத்திராம 8 10 ஏ தப்பு தப்பு நான் தப்பாக சொல்லிட்டேன் 8 எட்டு பத்தொம்போது மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி இது தேவனுடைய விரல் ஏன்னா பதினெட்டாம் வசனம் மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் பண்ணினார்கள் செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று மந்திர சக்தி வேலை செய்யாமல் போகணுன்னா அங்கே எது வரணும் தேவனுடைய விரல் வரணும் லோக்காதி சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனம் பாத்தீங்களா ஏசு சொல்றாரு நான் தேவனுடைய விரலினால் பிசாசை துரத்தினேன் அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல நம்மோடு கூட தேவனுடைய நமக்காக தேவனுடைய விரல் கிரியே செய்யணும் இருபதுல சொல்ற நான் தேவனுடைய விரலினாலே பிசாசை என்ன செய்தேன் துரத்தினேன் அப்ப நமக்கு தேவனுடைய விரல் இருந்தா விசாச தூரத்தலா தேவனுடைய விரல் இருந்தா மந்திர வேலை செய்யாது அதனால் நமக்கு இந்த நாட்களில் நமக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் உங்களோடும் தேவனுடைய விரல் இருக்கணும் ஆண்டோடைய விரல் இருக்கும்போது இந்த ஆவி வேலை செய்ய முடியாது ஜோமல்லாம எல்லாரும் தேவனுடைய விரல் நம்மோடு இருக்க முடியாத நமக்காக கிரியை செய்ய முடியாது போராடலாமா இந்த நாட்கள் நம்ம போராடாமல் எப்போ போராட போகிறோம் சாசகலை துரத்தணும் சரியாக தேவனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படணும் நம்முடைய ஜனங்களுக்கு ஊழியங்களுக்கு உரோதமாய் மந்திரவாத சக்திகள் வேலை செய்ய கூடாது ஊழியக்காரங்களுக்கு உரோதமாய் ஊழியத்துக்கு உரோதமாய் சபைக்கு உரோதமாய் ஜனங்களுக்கு உரோதமாய் குடும்பங்களுக்கு உரோதமாய் தொழில்களுக்கு உரோதமாய் இப்படி வரிசையை சொல்லிட்டே போலாம் எந்தெந்த இடங்கள்ல ஒரு சில வீடுகளில் கல்யாணமே ஆகிறது இல்லை பிள்ளைகளுக்கு அது அந்த குடும்பங்கள் வாழாமல் இருக்க முடியாத பல வல்லமைகள் நினைசது போராடுது சில குடும்பங்கள்ல சந்ததிகள் கிடையாது அந்த குடும்பம் செழிக்காமல் இருக்கிறதுக்காக வம்சம் செழிக்கும் நீதிமானுடைய செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படுங்கிற அந்த வார்த்தை நிறைவேற்றப்படாம அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்க குழந்தை இல்லாம கல்யாணம் ஆகாம வேலை பார்க்க முடியாம சம்பாதிச்சா வீட்டுக்கு வந்து சேராம இப்படி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விசாச போராட்டங்கள் இருக்கு இதாக பண்ணணும்னா நம்ம எது இருக்கணும் தேவனுடைய விரல் ஏசு சொல்றேன் நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினேன் அப்ப இயேசு பிசாசை துரத்தும் போது கை வைச்சார்னா அவர் கை வைக்கல அவர் கையில எது இருக்கு தேவனுடைய விரல் நம்முடைய நமக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை புறப்படணும் ரெண்டாவது நமக்காவது தேவனுடைய விரல் யுத்தம்னா மந்திரம் வேலை செய்யாது மந்திரவாதி எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு கடைசியாக சொல்லிட்டான் ம் ஹம் இது தேவனுடைய விரல் வாயத்திறந்து சொல்கிறான் பாருங்கள் அந்நிய மனுஷன் யோமனுமா எல்லாரும் எல்லாருடைய இருக்கா தேவனுடைய விரல் இருக்கா எல்லாருக்கும் பத்து விரல் இருக்கு குற்றம் சொல்ல ஆள்காட்டி விரல் மோதிர விரல் சேலஞ்ச் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விரல் ஒவ்வொரு பவரை வச்சிருக்கீங்க அடிச்சு விட்றீங்க தள்ளி விட்டுறீங்க எடுத்துக்கிறீங்க திருடிக்கிறீங்க எல்லாத்துக்கும் எதுதான் இந்த விரல் தான் ஆனா இந்த விரலை எப்படி மாத்தணும் தேவனுடைய விரலா மாத்தணும் நான் தேவனுடைய விரலினால் பிசாசை துரத்தினேன் தேவனுடைய விரல் அதாவது அந்த சரியான அர்த்தம் என்னன்னா நம்மோடும் நமக்குள்ளும் தேவனுடைய சக்தியை நினைணும் இருக்கணும் அதுதான் முக்கியம் நம்மோடு இருந்தா மந்திரம் வேலை செய்யாது நமக்குள்ள இருந்தா நாமே பிசாசம் நினை செய்யலாம் துரத்தலாம் ஜோம் ஒண்ணுமா சின்ன சிஸ்டரோ பெரிய சிஸ்டரோ எல்லாருமே பிசாசம் துறத்துறதுக்கு வந்து வயசு இதெல்லாம் தேவையே கிடையாது நல்ல ஒரு அபிஷேகம் இருந்தால் போதும் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் நாம் எல்லோரும் தேவனுடைய விரலா என்ன செய்வோம் மாறுவோம் ஆண்டவரே சொல்கிறாரு தீழ்ப்பானதுலேருந்து வெளியேற பெற்றதிலிருந்து தீழ்பானதினை பிரித்த தீர்ப்பானதுலேருந்து வெளியேற பெற்றதனை பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாய் போல் இருப்பாய் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன் என் கண் போல் இருப்பாய் அவன் மோசைய சொல்கிறான் விரலாயிரு மூலமாய் கத்தர் பிசாசு மந்திரத்திலும் தூக்கி ஆட்சி நொறுக்கிடுவார் இந்த நாட்கள் நமக்காகவும் நம்முடைய ஜனத்துக்காகவும் தேவனுடைய விரல் வெளிப்பட முடியாது நல்ல ஜன ஒரு வல்லமை இங்க இருந்து புறப்படட்டும் எல்லாம் வல்லமை அழிந்து போகட்டும் நாமத்தினாலே தேவடைய விரல் வெளிப்பட முடியா கதாவே தேவண்ட விரல் எங்களுக்கூடாய் வெளிப்படட்டும் கதாவே எங்களுக்காய் உங்களுடைய விரல் வெளிப்படட்டும் உன்னுடைய வல்லமை வெளிப்பட எகிப்தின் மந்திரவாதிகள் இது விரல் என்று சொன்னார்களே கதாபக்கர பரமஷம கதூரா Hallelujah oh esue esue o ga libilaniya namahaniya ribikada bala bala bala wala wala bala bala bala namahaniya haleluya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 முதல்ல ஒவ்வொரு காரியத்திலும் மந்திரவாதி தன்னுடைய மந்திரவாத சக்தியினால பாம்பு தவளையை குறிக்கப்பட்ட நேரம் வந்தபோது செயலற்று போய்விட்டது அக்காரணம் தேவைய விரல் வெளிப்பட்டது அது போல இதுவரைக்கும் பேசாத பயங்கரமா போராடி இருக்கலாம் இன்றையிலிருந்து தேவையான தடுக்க முடியும் செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது வல்லமை தேவைய ஜனத்துக்காய் வெளிப்பட வேண்டிய காலம் வந்து விட்டது கத்தாவே அலலுயா நிரழந்தருமாண்டவரே போது காலம் வந்துவிட்டது உடைய வேலை வந்து விட்டதுங்காய் சபைக்காய் ஜனங்களுக்காய் உடைய விரல் வெளிப்படட்டும் Hallelujah Oh God Hallelujah Allora allora allora அனு bakara bala bakara bala diramana kadira kadamana kadira diya hallelujah hallelujah Hallelujah bala bala mariya bala balaika nama nakatida <speaking> karama karamaniya <in> alala tudaniya <the> adaniya adabalakatulaniya <language> karaj shala bala vadiniktatistana karathi dai ni அலலுய சில வல வல வல வல பல பல பல வரி அல பல பல பரி அல பல பல பரி அல பல சில வல வல வரி அல பல பல பக்கா உங்கடையவரல் வெளிப்படட்டுங்க தாவ ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒவ்வொருடைய தொழில்களுக்காக ஊழியங்களுக்காக ஒவ்வொருடைய குடும்ப ஐக்கியத்துக்காக கத்தா சத்துரின் வளமேலை சத்திரடிக்க முடியா கச்சா விரல் வெளிப்படட்டுமையா நீர்கிய வச்சுமையா லிபாங்கரே நிமாநியா டபாலா சி ராஜி ராஜி ராஜி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 Hallelujah. உம்முடைய வரல் வெளிப்படட்டுமே உம்முடைய வரல் வெளிப்படட்டுமே உம்முடைய ஜனத்துகாய் உம்முடைய வரல் வெளிப்படட்டுமே உம்முடைய శరీరமாகிய சபைக் காய் உம்முடைய வரல் வெளிப்படட்டுமே உம்முடைய ஜனத்தின் பிரச்சனல்காய் व्याதிகல்காய் விசுவாсин போராட்டல்காய் உம்முடைய வரல் வெளிப்படட்டுமே ரயா வரி அல வரி அல வல Hallelujah Praise praise praise praise O la bala bala bala vali vali ala bala beri bala vali ala bala vali ala bala vali ala bala bala bala karamaka tu bala bala bala karamaka bala bala bala karamaka bala bala bala bala kadra o mandra walla megal oliyattu mandra walla megal oliyattu மந்திர வல்லமைகள் ஒளியட்டும் மந்திர வல்லமைகள் ஒளியட்டும் மந்திர வல்லமைகள் ஒளியட்டும் ஒளியட்டும் நம்முடைய விசுவாசிகளுக்கு உரதமான மந்திரவாதங்கள் குறி சொல்லுதல்கள் நம்முடைய ஜனங்களுக்கு உரதமான செய்வனை ஏவல் பில்லிசுனியம் தகடு தயத்து மருந்து மைய ஒன்னும் வேலை செய்யக்கூடாது எல்லாவற்றையும் கத்தர் முற்றிலுமாய் நிர்மலமாக்க முடியாது கொஞ்ச நேரம் போரா அடி ஜோம் பண்ணுவான் வல்லமைகள்சுவாசிகள் விசுவாசிகள் பிள்ளைகள் தொழில்கள் குடும்பங்கள் வீடுகள் ஐக்கியங்கள் சபை ஊழியம் ஊழியர்கள் எங்கெங்கெல்லாம் இந்த வல்லமைகள் போராடுகிறதோ மந்திரவாத வல்லமைகள் குறி சொல்லுகிற ஆவிகள் அஞ்சனம் பாக்குற ஆவிகள் ஆனவரே பிள்ளை சூனியம் தாவேயா மந்திரவாத சக்திகளை அழிகுயா கதாவே மந்திரவாத சக்திகள் கதாவே புரி சொல்லுகிற ஆவிகள் கதாவே மந்திரவாத ஏவல் வல்லமைகள் பில்லிசூனிய வல்லமைகள் மந்திரவாத சக்திகள் மருந்து தாவே மைய எல்லா தகுடு தாயத்து மருந்து மய ஒழியும் व्याणस अलमान ஆ uh... தாகவான் விளட்டும் அந்தகார வல்லமைகள் தோற்று போகட்டும் தாவே அந்தகார வல்லமைகள் தோற்று போகட்டும் தாவே அந்த வல்லமைகள் தோற்று போகட்டும் தாவே அந்த வல்லமைகள் தோற்று போகட்டுங்க தாவே அந்த வார வல்லமைகள்ார வல்லமைகள்த்தான் தோற்கடிக்கப்படட்டும் ஒரு அழலுயா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 Hallelujah Hallelujah Suri mine samani aa rabani aati Hallelujah Hallelujah Allahuia Praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord Allahuia Hallelujah Hallelujah Tiramani Arabani Akashamanaturat Tirat Allora Hallelujah Hallelujah Allora Alleluia. Ave. Alleluia Alleluia Alleluia Alleluia Ave Tiana sabani அவான ALLE LUYA THI <tos> LA VALA VALA VARI HALA VALA VARI HALA VALA VARI HIKI VINI SAMANI ANKARANI SALAMANATI RIKKHA VILA VALA VARI DINI MINAMANAKA TURAKKHA VINATI PRAISE TO GOD TATATI ANASAVANATI RAVALATI RATI RATI RATI தோற்கடிக்கப்படும் முடியா ஸ்தோத் ஆம் தோதிர தோதிர தோதிர தோதிர தோதிர தோத்ரா தோத்ரா தோதிரா தோதிரா தோதிர தோதிரா தோதிரா தோத்ரா தோத்ரா தோதிர தோத்ரா தோதிரா இந்த தேசத்தை நமக்கு சொந்தமாக்கணும் இந்த தேசத்தில் சுவிசேஷத்துக்கு ஆவிகள் நம்முடைய வளர்ச்சிக்கு ஆவிகள் ஆத்மாக்கள் வர முடியாதபடி தடுக்கிற சக்திகள் சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரியுது சில ஆவிகளுடைய போராட்டங்கள் ஜனங்களை வரவிடுறதில்லை மணக்கண்களை குருடாக்கி விட்டுறது அதனால் இந்த தேசத்தை தெய்வம் நம்ம கீழ்ப்படுத்தணும் இந்த தேசத்தில் சுவிசேஷத்துக்கு விரோதமான ஆவிகளை ஒன்று கூட கத்தர் கீழ்படுத்த முடியாது பேர உபதேசங்கள் ஆளுகை செய்கிறது முந்தைய மாதிரி இல்லை ஜனங்கள் இப்போ அநேகர் மற்ற உபதேசங்களை என்ன செய்ய கேட்கறாங்க கேட்கறது நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு செவி கொடுக்கிறதா என்னது தவறு வேதத்தில் பலவிதமான உபதேசங்களை பற்றி வேதம் சொல்லுங்கள் பிசாசின் உபதேசங்கள் இருக்குது வேற்றுமையின் உபதேசங்கள் இருக்குது நிக்கலாய் மதஸுடைய போதகங்கள் பிழையாமின் போதகங்கள் ஆரோக்கியமான உபதேசம் இருக்குது நல்ல உபதேசம் இருக்குது வித்தியாசமான புதிய உபதேசங்கள் இருக்குது இப்படி பல உபதேசங்களை குறித்து நீங்கள் பைபிளில் படிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஜனங்கள் அநேகர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உபதேசத்துக்கு நினைச்சாங்க எடம் இடம் கொடுக்குறாங்க இன்றைக்கி அந்த ஆவி வந்து ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படியே வருது அவங்க சொல்கிறது சரிதானே இவங்க சொல்கிறது சரிதானே அது சரிதானே இது சரிதானே இது அப்படின்னா இப்படித்தானே அப்படி இவங்களுக்கு இந்த அறிவு பெருக்கப்பெருக்க அவங்களுக்கு கொஸ்டின்களும் என்ன செய்ப்போ சில உபதேசத்தில் இருக்கிற அந்த பிடிப்பு ஜனங்களுக்கு என்ன செய்து குறையுது நீங்கள் வெளிப்படத்தில் வாசிங்க ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளுக்கு சொல்லும்போது ரெண்டு பதினஞ்சு வெறுக்கிறேன் நிக்கோலாய் மதஸ்தரனுடைய போதகத்தை கைக்கொள்ளுகள் உங்களிடத்தில் உங்களத்தில் இருக்கிறாங்க ஆனால் சொல்றார் அதை நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறார் அதனால் நமக்கு இந்த நாட்களில் இப்படி உபதேசத்தில் ஒரு அந்நிய உபதேசங்களில் செவி சும்மா போய் பார்ப்போம் சும்மா போய் கேட்போம் நம்ம ஒன்றும் போக போகிறது இல்லையா நம்ம இதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே நம்ம போகலாம் அதை தெரிஞ்சுக்கலாம் அதை கொஞ்சம் கீழ்படலாம் இப்படிப்பட்ட பலவிதமான எண்ணங்கள் இன்றைக்கி நம்முடைய ஜனங்களுக்குள்ள வந்துருச்சு நம்ம ஜோமனுமா எல்லாரும் அந்நிய உபதேசங்களுக்கு செவி அந்த ஆவியை கத்த நம்முடைய ஜனத்தை விட்டு அப்புறப்படுத்த அவைகள் இருந்து ஒரு விடுதலை தர முடியாது செவி கொடுக்கிற தன்மைகள் கத்தாவே எங்களை விட்டு வெளியே போகணு அந்நிய உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிற தன்மைகள் அலலுயா எங்களை விட்டு வெளியே போக முடியாது அந்நிய உபதேசங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கக்கூடாது அந்நிய உபதேசங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கக்கூடாது ஆனோரு நாங்கள் செவி கொடுக்கக்கூடாது ஆனோரு அந்நிய உபதேசங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்க கூடாது ஆனோரு யாயா அந்நிய உப உபதேசங்கள் அந்நிய போதகங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது ஏ கத்தாவே அதை நீர் வெறுக்கிறீர் என்று எழுதியிருக்கிறது அந்நிய உபதேசங்களை நான் வெறு வெறுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது அதை விட்டு மனம் திரும்ப என்று சொல்லுகிறீர் ஏ ியல பக்கர பல கிலமானியா மற்ற மற்ற உபதேசங்கள் நல்ல அனுபவங்கள் இவைகளை கத்தாவே பின்பற்றுகிறோம் என்று சொல்லி ஆண்ட ஒரு உபதேசங்களுக்கு இடம் கொடுக்கிற ஆவி ஜனங்களை விட்டு வெளியே போகணுமே கத்தாவே சிதி நடக்கிறவம் கடைசி காலங்களில் ஒருவேளை கொஞ்சம் நாள் கழிச்சா நீங்க கொஞ்சம் பேர் செய்வீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சத்தியத்துக்கு இடம் கொடுப்பீங்க அடுத்த சபையை பார்த்தீங்கன்னா தேத்திர சபையை பார்த்தீங்கன்னா அது வந்து தே எசபைலுடைய கொடுக்குது அப்படின்னா என்ன எசபைலுடைய ஆவினா என்ன அதுக்கு வேசித்தனம் இருக்குது கற்பில்லாதவள்னு இருக்குது ஆனால் இன்னொரு வெளிப்பாடு இருக்குது ஆடம்பரம் கண்களுக்கு என்ன செய்ய போட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு சுத்துக்கிற ஒரு கூட்டம் இது வந்து சபைக்குள்ளே இருக்கிறதான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை காண்பிக்கிற சபைக்குள்ளே இருப்போம் ஆனால் ஆடம்பரம் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த உபதேசங்கள்லாம் நம்முடைய சபைக்குள்ளே இடம் கொடுக்கக்கூடாது மற்ற சபைகளில் பார்த்திங்கன்னா பொருளாதார ஆசீர்வாதம் சொல்லி இடம் கொடுக்குறாங்க மற்ற சபைகளில் மெட்டீரியல் பிளஸ்ஸிங் தான் ஜாஸ்தி பேசுகிறான் ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசுகிறதில்ல நம்ம ஸ்பிரிச்சுவலில் பேசுகிறோம் ஆனால் நமக்குள்ளே இப்போ ஆடம்பரங்கள் ஜாஸ்தி மற்ற சபையினுடைய உபதேசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செவி கொடுக்குறோம் அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இது அப்படியான் இது இப்படியான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டேன்னு செய்கிறோம் வர்றோம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் முந்தியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இப்போ நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நினைஞ்சிட்டு வரோம் டிவிட் ஆகிட்டாக இருக்கும் டைவர் டைவர்சன் ஆகிடும் வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறோம் பாசிலேயே ஒரு ட்ரிப் சொல்லும் போது சொன்னார் பூர்வ எல்லக்குரிய மாற்றலை ஆனால் எல்லக்குரிய என்ன செய்யறோம் நமக்கு ஏற்ற மாதிரி சாய்க்கிறோம் எல்லக்குரு இப்படி இருக்கும் அது கல் அதை என்ன செய்யலாம் மாற்றலை அதை நினைஞ்சிக்கிறோம் பெண்ட் ஆக்கிறோம் அப்படி சாட்சி ஒதுக்கி வச்சிட்றோம் நம்ம அப்படி செய்யக்கூடாது நம்முடைய ஜனங்களுக்குள்ளேயும் சரி ஊழியக்காரங்களுக்குள்ளயும் சரி ஒரு ஊழியக்காரரு நம்முடைய சபையில் இருக்கும்போதே இன்னொரு சபையினுடைய மீட்டிங்கில் உட்காந்தார் ஸ்டேஜில் போய் உட்காந்தார் பழங்களெல்லாம் கூட்டி பொண்ணுங்களெல்லாம் கூட்டி போயிட்டார் அவர் யாரும் கேட்கறதுக்கு மற்றவங்களுக்கு வெளியே தெரியல எவ்வளோ பெரிய மீட்டிங்கில் போய் அவர் உட்காந்துட்டாருன்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு தெரியும் கூட போன பையங்களுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிமிட்டுக்கு பிறகு நம்ம ஒன்றும் ஊழியம் செய்யலை நம்ம ஒன்றும் உருப்படியாக ஊழியம் செய்யலை அங்கே பாருங்க அந்த ஊழியம் செய்கிறாங்க இந்த ஊழியும் செய்கிறாங்க நீ செய்ய உனையும் அவன் செய்ய சொன்னான் நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்த மற்றவங்க செய்கிறத பற்றி போலிருந்துக்கிட்டே இருந்த கடைசியில் என்ன ஆகி போச்சு அந்த ஆவி அவரை வெளியே எணிஞ்சிருச்சு எழுத்துருச்சு மிஷினரி ஒழியன்தான் சூப்பர் நார்த் இந்தியா ஊழியன்தான் பயங்கரமானது இவங்க பிரசங்கம் பண்ணுறது தான் நல்லா இருக்கும் புக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது நானும் அவருக்கு பதில் போகிறேன் நானும் அவர் ஒரே பேட்ச் தான் அவருக்கு பதில் நான் அவர் சர்ச்சுக்கு போகிறேன் அவருக்கு துணி கொஞ்சம் தான் அண்ணா புக்ஸு பார்த்தீங்கண்ணா ஒரு லாரியில் ஏற்றலாம் தனக்கு வந்த காணிக்கைகள் பணம் முழுசு எதுக்கு தான் செலவு வச்சுருக்கிறார் நேராக இஎல்எஸ் போகிறது சிஎல்எஸ் போகிறது சென்னையில் இருக்கிற புக்ஸ் அவ்வளோத்தையும் கண்ட புக் அவ்வளோ புக்கே வாங்குறது புக் படிச்சுக்கிட்டே இருக்கிறது இதை படிச்சு படிச்சு சண்டே என்ன செய்யறதே இதுலருந்து அப்படி சொல்லப்பட்டிருக்குறது நம்ம வசனம் சொல்றோம்ல ஆதி ஆமாம் நாலுன்னு அதே மாதிரி இவன் இந்த புக்கில் அந்த புக்கில் அவன் எப்படி சொன்னா இவன் எப்படி சொன்னம் ஒரே பிரசங்கம் கடைசியில் என்ன புக்கெல்லாம் வந்து சுற்றினார் புறப்பட்டு போனார் அந்த ஆவி அந்த மிஷினரி ஆவி இழுத்துருச்சு சரி இழுத்துச்சுல வெளியே போய் எந்த ஊழியம் செய்யணும் சொல்லுங்க அந்த ஊழிய நல்லா இருக்கு அவன் செய்யற ரெண்டு மூணு பேர் இருக்கு பயங்கரமா பிரசங்க பண்றான் அவன் பயங்கரமா ஜம் பண்றான் அவன் பயங்கரமா ஊழியம் செய்யறான் மிஷினரி ஊழியம் அப்படின்னு எல்லாம் நீ சொல்லி பையனையும் பொண்ணுங்களையும் கொண்டு போய் சிபிஎம் ஊழியத்துக்கு ஒரு பையன அந்த சபையில இருந்து அனுப்பல அவ்வளவு மிஷினரியா போனா கரெக்ட் டைவெர்ட் பண்ணிட்ட இப்ப இவர் ஊழியத்தை விட்டு வெளியே போறாரு வெளியே போகும்போது எதுக்கு போனோம் எந்த வழிட்டு போனோம் மிஷினரி உள்ளி தானே போனோம் போகலை நேர மதுரை வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி செட்டில் ஆயிட்டான் அதை பார்த்த உடனே தான் பின்னால் போன பையன்களுக்குலாம் புத்தி தெளிஞ்சிது தப்புட்டாரு நம்ம குரு தவறு பண்ணுறாரு நம்மளையும் விட்டுட்டு அவனுங்க அவ்வளோ வரையும் விட்டுட்டு இவர் பின்னால் போன பையங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் வந்து அழகாக இங்கே செட்டில் ஆயிட்டார் செத்தும் போயிட்டாரு விட்டுருங்க அந்த உபதேசம் அவனை கொள்ளத்தான் செஞ்சதை தவிர இந்த செயல் வாழை வைக்கலை நான் திருப்பி நான் மதுரைக்கு வந்தேன் நான் காற்றுட்டு போட்டு எடுக்கிறேன் காற்று கொடுத்துடல ஒரு ஆள் பின்னால் வந்து உட்கார்ந்தான் இவன் எங்கேயோ பார்த்துருக்கமே இவன் யார் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து உட்காறானே இவன் யார் நானும் புதுசு மதுரைக்கு கடைசியில் கூட்டம் முடிஞ்சவொடனே பார்த்தா எங்கே பேட்சி நான் எனக்கு பதில் அவனுக்கு பதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன் எனக்கு குறிப்பு தான் உட்காந்துருக்கான் நாங்கள் நடத்துகிற காற்று கொடுத்துருக்கு பின்னால் உட்காந்துருக்கான் என்னென்ன மதுரையில் எனக்கு ரெண்டு சர்ச் இருக்குண்ணா ரெண்டு சர்ச் இருக்கா எதுக்குறா உபதேசத்துக்கு இடம் செய்யாது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு ஆவி இந்த பிள்ளையாமின் போதகங்கள் மற்ற சபையினுடைய இதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சீங்கனாலே உங்களை இழுக்க ஆரம்பிச்சிடும் என்கிட்ட ஒரு புக் இருக்கு துருபதேசங்கள் ஒரு புக் அதுல வேர்ல்டுக்கிற துருபதேசங்களை அட்டகாசமா போட்டிருக்கான் ஒரு சபையினுடைய போதகங்கள் உள்ள துருபதேசங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு சர்ச்சையும் கிளிக்கலாம் அந்த சபையில் இந்த சபையில் இந்த சபையில் இந்த சபையில் என்னென்ன உபதேசங்கள் என்னது தவறு நம்மளுங்களுக்கு தான் தெரியல அதனால உபதேசம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பிள்ளைக்கு எப்படி ஆகாரம் முக்கியமோ அதே போல் ஒரு விசுவாசிக்கு எது முக்கியம் அதான் பலமான ஆகாரம்னு சும்மா வசனம் அல்ல உபதேசம் வசனம் வந்து பனி உபதேசம் வந்து மழை எது நல்லது சொல்லுங்க ஆ எது நல்லது பனி மட்டும் போதுமா ஆ டெய்லி பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு தண்ணி எங்கே இருக்கும் வசனம் எல்லாத்தையும் இருக்கு வாசிங்க பனித்துளிகள் வந்து வசனம் ஆனா உபதேசம் என்னதே மழை நீ வேற மலைக்கு இடம் கொடுக்கற செயற்கை மலைகளுக்கு நம்முடைய ஊழியக்காரங்க விசுவாசிகள் கூட ஒரு சிலர் உபதேசத்தில் மாறுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்நிய உபதேசங்கள் சியோனின் உபதேசம் எருசிலேமின் உபதேசம் அப்போ உபதேசம் மாறி வேறு உபதேசங்களுக்கெல்லாம் அப்படியே செவி அந்த உபதேசத்துக்கு நடக்காரங்க நடத்துகிற கூட்டத்துக்கு இவங்க நினைச்சாங்க ப்ரேயருக்கு போகிறாங்க ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பில் உட்காடுறாங்க அவன் என்ன பண்ணிடுறான் இவனை தூக்கி நினைஞ்சான் டாப்புக்கு ஏற்றி விட்டுறான் உனக்கு ஒரு தெளிவு இருக்கணும் உபதேசத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டட்டினஸ் இருக்கணும் நிற்கணும் அதில் ஆணி அடித்த மாதிரி என்ன செய்யணும் நிற்கணும் ஜோமனுமா எல்லாரும் இந்த உபதேசத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா மற்ற உபதேசங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜபம் மாறும் உங்களுடைய உபதேசம் மாறும் உங்களுடைய பேச்சு மாறும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும் உங்களுடைய ஐக்கியம் மாறும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மாறும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு போய் உங்களை போய் சொறி விட்டு போயிடும் ம் மறுபடியும் ஜோமணுவும் நம்முடைய சபையில் ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ அந்நிய உபதேசங்களுக்கு இடம் கொடுத்திருந்தால் கத்திர உள்ளோடு இடைப்பட்டு இந்த உபதேசத்துல ஸ்ட்ராங் உறுதிப்படுத்த முடியாது அழலோயா அழ பல பல பல பக்க பக்கர பல கத்துரா சிமின மகா நிதி நேரமியானா அலலோயா சபீனா கத்துராணியா உபதேசத்துக்கு மாறான ஆவிகள் சபையை விட்டு வெளியே போனா உபதேசங்கள் அந்நிய போதகங்கள் கத்தாவே நீர் வெறுக்கிற எந்த வல்லமையும் ஜனத்துக்குள்ள ஆளுகை செய்ய விடக்கூடாது கத்தே அனுமதிக்கப்படக்கூடாது barabara barabadi yarabara barabadi beraberi beraberi yarabara tilaba karabala bakara bakara bakara bakara bakara tilaba karabala katira tiratira tiratira derabaniya anure மாரி ஆலா வாலா மாரி வல்லு ரேஸ் வே பலபல வர வர மரியா பலபல பல பல தெய்வமே தோதிர தோதிர மரியா அலபரியா அலபர வர வர மரியா அலபர வர வர ஆண்டவரே யுரே பலபல பல மரியா பலபல பல பி பி கராமனகது தானியா துடமானகது துடகதமானகது துடிகதமானகது ঠিক ابيලිලිලි বিকராமনা ঠিক දරමංගරවනා Hallelujah Hallelujah O oh, rabaka tiraniya tirabanga ramana gadira bala bala mari bala mari bala Andore Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Andore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 அலலூய அலலூயூயா அலலுயிபால மெனாட்சபு அண்டவரே அந்நிய உபதேசங்களுக்கு சவி சாக்கூடாதே சிக்கிக் கொள்ள கூடாதே சிக்கிக் கொள்ள கூடாதே சிக்கிக் கொள்ளக்கூடாதே சிக்கிக் கொள்ள கூடாதே ரே அந்ய உபதேசங்களை கத்திர சபைய விட்டு அப்புறப்படுத்த முடியாது ஆம் டாக்டாவுக்கு பதிமூணு பிள்ளைகளும் பதிமூணு டிசைன்ல இருந்தாங்க அதுபோல் இயேசுக்கு பன்னிரெண்டு சீசர்களும் பன்னிரெண்டு டிசைனில் இருந்தான் அப்படி தானே யாக்காவுடைய பன்னிரெண்டு புத்திரர்களும் பன்னிரெண்டு டிசைனில் இருந்தேன் அதே மாதிரி யேசுனுடைய பன்னிரெண்டு சீசர்களும் எப்படினாங்க பன்னிரெண்டு அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க கோபங்கள் பயங்கரமாக வரும் எரிச்சல் பயங்கரமாக வரும் ஒருத்தனை ஒருத்தனை தள்ளிக்குவான் சத்தமாக பேசாதன்னா பயங்கரமாக சத்தமாக பேசுவான் ஒருத்தன் காதை வெட்டிவிடுவான் மற்றவங்களுந்து ஓடியே விடுவான் இன்னொருத்தன் சார் அந்த ஆள எனக்கு தெரியவே தெரியாதும்மா சபிப்பான் இன்னொருத்தன் மீன் பிடிக்க போயிடுவான் எப்படி ஆளுங்க இதே போல் இப்போ நம்முடைய சபையில் பன்னிரெண்டு டிசைன் இல்லை இருக்கிற அவ்வளோ ஒவ்வொரு டிசைனில் இருக்கேன் ஆணும் பொண்ணும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கு என்ன பண்ணுறது ஃபாஸ்டிங் என்றைக்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் பயிர் வெளியே போகும் பொழுது தொடங்கினார்கள் உடனே சொன்னாங்க ஓய்வு நாளில் எப்படி செய்யலாமா யார் கேட்டால் ஆ உடனே அங்கே உள்ளவன் கேட்டான் ஓய்வு நாளில் உங்கள் சீசர்கள் செய்யத்தகாததான் செய்கிறான் செய்கிறான் சரி சாப்பிட உட்காந்தா வேகமாக எடுத்து சாப்பிட்டான் என்ன கை கூட கழுவாமல் சாப்பிட்றான் அப்படின்னா யாரு அப்படி தானே ஆ எடுக்கிறது இல்லை இது அடுத்த ஸ்டைலு உடனே அவங்க கேட்குறாங்க என்ன இது உங்கள் சீசர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறான் ஒருத்தனும் ஒவ்வொரு வருஷமே எடுக்க மாட்டேங்கிறான் இன்னொருத்தவன் தான் இவங்க எப்படி நம்மளை எதிர்க்கலாம் வானத்திலேருந்து அக்கனி இறங்கி எல்லாத்தையும் காலி பண்ணிடலாமா எழுத்து சொன்னார் என்னப்பா நீ என்னையை பின்பற்றிட்டு என்ன ஆவியில் நீங்கள் இருக்கீங்கன்னு ஒன்றுமே எனக்கு புரியல பட்டயத்தை எடுத்து காதா எழுந்திட்டான் வெட்டிட்டான் இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம ஜனங்களை பற்றியும் இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் பற்றி கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இவங்க அவங்கள சொல்லுவாங்க அவங்க இவங்கள சொல்லுவாங்க ஒரு இடத்துல போகும்போது பின்னால் ஒருத்தன் ஒருத்தனை தள்ளிக்கிட்டான் அடிச்சுக்கிட்டாங்க ஏசி திரும்பி பார்த்து என்னென்னு கேட்டார் ஒருத்தரும் ஒன்றும் பேசலை கம்முன்னு நின்றுக்கிட்டான் அவனே அவருக்கு புரிஞ்சிருச்சு உங்களை யாராவது பெரியவனாக இருக்க ஆசைப்பட்டிங்கன்னு நினைச்சிங்க ஆ உங்களுக்கு பணி விடைக்காரனாக மாறுங்க எதுக்கு பிடிச்சா அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க யார் பெரியவன் சண்டை வந்துடுச்சு ஏ இப்போ நம்ம விசுவாசிகளுக்குள்ள கூட யார் பெரியாள் அவன் என்ன இவன் என்ன கூட்டம் முடிஞ்சவனே இவன் போய் நாலு பேர்னு நின்றுக்கிறான் அவன் நாலு பேர் நின்றுக்கிறான் இவன் மூணு பேர்னு நின்னுக்குறான் இந்த அம்மா அப்படி சொல்லிச்சாமேன்னு இந்த அம்மா அதே சொல்லிச்சாமேனு இந்த பிரதர் அப்படி சொன்னாரான் இதெல்லாம் சபையை கெடுக்கிற குழி நெறியும் ஒரு சிலருக்கு சபைக்கு வந்த சபைக்கு வர்றது எதுக்கு தாவிது சொல்றான் நான் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து உடைய வந்து உங்களுடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் இதுக்குதான் சபைக்கு வர்றது பாசிங்க இவங்க அந்தவரே நாங்கள் உண்மை பார்க்க வந்து சண்டைக்காரியை பார்த்து துக்கத்தோடு போகிறோம் அப்படிங்கிறான் ஆசை சங்கீதம் அறுபத்தி ஆ அறுபத்தி மூணாம் சங்கீதம் ரெண்டாவசனம் பரிசுத்தலத்துக்கு நான் வந்தேன் உண்மை பார்க்க ஆசையா இருந்தேன் அங்க வந்து நான் எதை பார்த்தேன் வல்லமையையும் மகிமையும் கண்டேன் இங்க வந்துட்டு நீ அந்த சிஸ்டர் யாரு எந்த பிரதர் எப்படி அவன் அந்த சாம்பார் ஊத்தரான அவன் யாரு இந்த புத எப்படி இவன் அங்கே வந்தான் இவன் இங்கே வந்தான் நான் தோத்திரம் எனக்கு தோத்திரம் பண்ணல என்னை அப்படி சொல்லிட்டாங்க என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க என்னை அது அது பேசிட்டாங்க இதுக்கு சபைக்கு வரவே வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு இதுக்கு சபை கிடையாது நம்ம இப்போ ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பம்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை சண்டைப்படுற கேஸ் ஆகிப்போச்சு உள்ள கடந்த அண்ணன் நம்பியாச்சுக்கோம் அப்படி வந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு இன்றைய நசரி டெவலப் ஆகாத காரணம் இதுதான் இங்கே உள்ளது தான் ஈவன் ஒர்க்கர்ஸ் பிலிவர்ஸ் எல்லாமே நம்ம தான் நான் தான் நீங்கள் தான் வளர்ச்சியை தடுக்கிறது யார் தான் நம்ம தான் நல்லா தண்ணி ஊற்றுறதும் நம்ம தான் நல்லா தண்ணி ஊற்றி வளர்க்குறதும் நம்ம தான் அதுக்குள்ளேருந்து ஒரு கருப்பாடு போய் அதை கடிச்சு விடுறதும் அந்த ஆடு இந்த ஆடை போய் நிஞ்சிருது கடிச்சு விட்டுருது வளர்ச்சியை தடுத்துருது இவங்களுக்குள்ளேயே உடைக்கணும் இவங்களெல்லாம் கத்துற உருவா என்னைக்கு உருவாக்கி கொண்டு வர போகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை சரி படணும் இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் போகாமல் சபை நிசையாது வளரவே வளராது சபைக்குள்ளே எல்லாருக்குள்ளையும் ஒவ்வொருத்து ஒரு கசப்புகள் பல தன்மைகள் இருக்குது யோமில்லாமா கத்திர சபைக்குள்ளே இருக்கிறதான இந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற தன்மைகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு குழப்பம்ன்ற ஆவி இருக்கவே கூடாது நம்ம வர்றது சபைக்கு வர்றது பரிசுத்ததுக்காக விசுவாசத்துக்காக பூர்ணத்துக்காக இங்கே வரோம் இங்கே வர்றோம் இங்கே போனால் நாலு வார்த்தை கிடைக்கும் கொஞ்சம் நேரம் துதிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆண்டவற்ற நல்லா நம்முடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணலாம் ஒரு வசனம் கிடைக்கும் ஒரு வல்லமை கிடைக்கும் ஒரு கிருபை கிடைக்கும் ஒரு வாக்குத்தம் கிடைக்கும் இதை நம்பி தான் நம்ம ஓடி வரோம் இங்க ஓடி வரோம் அப்படித்தான் ரூத்துல இருக்கா அந்த வசனம் எப்படி அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு மிகுந்த பலன் உண்டாவதாக ம் அவன் இங்கே வந்த பிறகு அவனுக்கு கிடைக்க வேண்டியது என்னது நிறைவான பலன் கிடைக்கணும் இஸ்ரேவேலியின் தேவனுடைய செட்டைகளின் கீழே உள்ளே வந்த பிறகு அவனுக்கு நிறைவ இன்னைக்கு வந்தால் இன்னைக்கு ஒரு நிறைவான பலன் இன்னைக்கு போனேன் நல்லா ஜெபிச்சேன் இன்னைக்கு போனேன் அந்த வசனம் எனக்கு கிடைச்சிது இன்னைக்கு போனேன் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு இதுதான் இது முடிஞ்ச உடனே என்னையை பற்றி அதை சொல்லிட்டாங்களாம் என்னையை பற்றி அதை சொன்னாங்களாம் இதை சொன்னாங்களாம் அப்படியான் இப்படியான் அப்படியே முடிஞ்சிட்டு பெற்ற ஆசீர்வாதத்தெல்லாம் வாசலையை கொட்டிட்டு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்க நீ இந்த களத்துக்கு வந்தால் ஒரு ஆறுபடி வார்க்கோதுமையாவது ஒரு கூட்டத்தில் பொறுக்கிட்டு போனோம் அப்படிதானே கரெக்டான நீ ரூத்தா இருந்தால் நீ களத்துக்கு வந்துட்டு சும்மா போக மாட்ட வந்து எதை பொறுக்கிட்டு போனோம் குப்பையை பொறுக்கிட்டு போகக்கூடாது வாசிங்க ना चली आम तिर मुड़क अब मू பதினஞ்சு இது வந்து போவாஸ் கொடுத்தது நீ முதல்ல வாசித்தது என்னது ரெண்டு பதினேழு ம் ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதமை இது எதிரே ஆறுபடி பார்க்கோதுமை திரும்பி போகும்போது உங்களை என்ன இருக்கணும் ஆ ஆறு மாறு ஆறுபடி வார்க்கோதுமை ஒன்றையும் திரும்பி போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடாது கூட்டத்துக்கு வந்துட்டு ஒரு அபிஷேகத்தோடு திரும்பி போகணும் ஒரு சமாதானத்தோடு திரும்பி போகணும் ஒரு வாக்குத்தோடு திரும்பி போகணும் ஒரு விடுதலையோடு திரும்பி போகணும் வந்துட்டு இங்கே உள்ள எல்லாத்துக்கு வீட்டுக்கு பதரை தூக்கிட்டு போனீங்கன்னா என்ன பிரச்சனும் இஸ்ரேல் ஜனங்கள் தான் அப்படி போனாங்க இஸ்ரேல் ஜனங்கள் பகலெல்லாம் ஜங்கல் இருப்பாங்க திரும்பி போகும்போது என்ன எடுத்துட்டு போவாங்க தாலடி தாலடி என்ன வைக்கோல் வெறும் வைக்கோல் எடுத்துட்டு போவான் பகலெல்லாம் ஜங்கல் இருப்பான் வெயில்ல மாடு மாறி கஷ்டப்படுவான் திரும்பி போகும்போது அவனுக்கு எகிப்தியர் கொடுக்கிற கூலி என்னதே தாலடிகள் கொடுப்பாங்க இது எடுத்துட்டு போவான் அது நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறது நீ இப்ப சபைக்குள்ள வந்துட்ட நீ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு போவாசின் களத்துக்கு வந்துட்ட பிறகு நீ திரும்பி போகும்போது மடியில் என்ன இருக்கணும் ஒன்னு ஆறுபடி வார்க்கோதமா இருக்கணும் இல்ல ஒரு மரக்கால் வார்க்கோதமா என்ன செய்யணும் இருக்கணும் ஒன்னுமே இல்லாமல் சும்மா போக கூடாது சர்வீஸ் முடிச்சிட்டு ஒரு பைபிள் செடி முடிச்சுட்டு சும்மா போக கூடாது அது காரணம் என்ன தெரியுமா பைபிள் செடி முடிச்சுட்டு இங்கே உட்காந்துக்கிறது அதை பேசுறது இதை பேசுகிறது அவா அப்படியா இப்படி இதை இப்படியே பேசி பேசி பேசியே கெட்டு குட்டிச்சவராகிட்டாங்க பெந்தைக்கோசம் அழிஞ்சு போனது காரணமே தான் நல்லா டெவலப் ஆகணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே சகோதர ஸ்நேகத்தோடு ஒருவர் ஒருவர் வாழ்த்துங்கள் சகோதர ஸ்நேகத்தோடு வாழ்த்துங்கள் ஜபிக்கிறேன் நாங்கள் உங்களுக்காக உபாசம் போடுறோம் வாங்க நம்ம எல்லாம் தனியாக உட்காந்து ஜவ பண்ணலாம் இப்படி நம்ம என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இது அப்படி கிடையாது அவங்க ஏதோ சொன்னாங்க நீ வேணா அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு எனக்கு பதிலாக நான் போனேன்னா உள்ளே விட மாட்டாங்க வீட்டில் நீ போ இன்னொரு ஆள் தூதர் பெரு அப்படி சொன்னாங்க ஒரு வீட்டில் நான் சொன்னேன் அந்த ஆள் ஏன் வீட்டுக்குள்ளே விட்ட ரோட்டில் வச்சே பேச வேண்டியனான்னு கேட்டேன் ஆமாம் ரோட்டில் வச்சு தாங்க நாங்கள் பேசினோம் நாங்கள் ரைட் அப்படியே பேசு அது விசுவாசி இருந்தால் கூட எங்கே விடாதே வீட்டுக்குள்ளே விடாத ரோட்டில் வச்சே பேசு அப்போ புத்தி தெளிவுன்னு சொல்லியிருக்கேன் ஜோகம் பண்ணோம் கத்திரந்த நாட்களில் நம்முடைய சபைக்குள்ளே இருக்கிறதான எல்லா காரியங்களையும் வேறோட பிடுங்கணும் கசப்பான வேர்கள் வேற்றத்தாழ்வுகள் வித்தியாசமான விகர்ப்பமான எண்ணங்கள் ஒரு ஒரு மேலே வித்தியாசமான கண்ணோட்டங்கள் எல்லாம் மாறணுங்க இதெல்லாம் மாறினா தான் சபை டெவலப் ஆகும் இல்லைன்னா இந்த விதை எதுக்குள்ளே விழுந்த விதை முள்ளுகளுக்குள்ளே விழுந்த விதை முள்ளுகளுக்குள்ளே விழுந்த விதை என்னசியா அது வளர்ச்சி அடைஞ்சு போகிறதுக்கு பார்க்கமான இந்த முள் எணிசியும் போட்டு நெருக்கும் ஒரு புதிய விட்டு சண்டிங் அடிக்கிறோம் என்ன இல்ல ஆளு இருக்கிறது மட்டும்தான் ஸ்டாண்ட் ஆகிது வர்ற ஜனங்கள் பிக்அப் ஆகணும் அப்பதான் சரியா நிச்சயம் இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சபை எங்கேயோ போயிடும் போராடுகிற தன்மைகள் எல்லாம் கிளியர் பண்ணுங்க ஆண்டவரே கிளீர் பண்ணுங்க தாவே தேர் கிளீர் பண்ணுங்க தாவே தேர் கிளீர் பண்ணுங்க தாவே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே வல்லமைகள்ரொரு காவே பிரிவினையும் குழப்பத்தையும் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் வளகட்டுங்களுக்கு அன்பு ஐக்கியம் தெய்வீகம் பரிசுத்தம் அந்தவரை முன்னேற்றம் உண்டாகட்டு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 eddu pole oh eddu pole eddu pole eddu pole eddu pole eddu pole eddu pole eddu pole eddu pole eddu pole aa god hallelujah hallelujah hallelujah hallelujah hallelujah hallelujah hallelujah tilabala balabala balabala balabala balabala balabala balabala balabala tirati tirati tirabala balabala balabala khana bakana balabala khana bakana balabala mtina kanatina tirati tirati araba kala balabala balabala khana bakana balabala mtina kana balabala udini min amti denegada bigada bakada bega andore yo dabaala balabala balabala khana bakana bakana balabala bele bigada bigada bakata amen amen amen amen amen amen amen amen amen amen amen சபையினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கத்திரமாட்டி தர முடியா ஸ்தோத்ரம் தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள் இன்னும் அநேகம் ரசிக்கப்படலை ரட்சிக்கப்படாதவங்க மத்தியில் இருக்கிறது வந்து பயங்கர கஷ்டம் அது வந்து அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வேதனை நிச்சயம் தெரியும் ஒரு சாதினமாக ஜபிக்க முடியாது சாதீனமாக ஒரு ஜவ ஒரு ஊழியத்துக்கு நினைக்க முடியாது போக முடியாது ஒரு உபவாசம் எடுக்க முடியாது ஒரு கூட்டத்துக்கு அவசரத்துக்கு டக்குன்னு போக முடியாது தெய்வ சமூகத்தை நினைச்ச முடியாது அனுபவிக்க முடியாது கத்திரிக்காக எதையாவது செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நினைச்ச முடியாது கொடுக்க முடியாது பயங்கர கஷ்டம் ரெண்டாவது பின்மா இதை விட கஷ்டம் தெரியுமா பின்மாற்ற விசுவாசிகளோடு வாழ்கிறது பின்மாற்றக்காரங்களோடு வாழ்றது பயங்கர கடினம் அது பிசாசோடு வாழ்ந்த மாதிரி தான் அவிசுவாசியோடு வாழ்கிறது கூட என்னதே பைபிள் அது ஒத்துக்குது அவிசுவாசியா இருந்தால் அவங்க கூட வாழணும்னு சம்மதிச்சானா அவங்ககூட சேர்ந்து என்ன செய்ய வாழும்னு பைபிள் சொல்லுது ஆனால் அதே நேரத்தில் பின்மாற்றக்காரனோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பின்மாற்றம்னு சொன்னால் கோயிலுக்கே வராதவங்கன்னு நினைச்சிடக்கூடாது கோயிலுக்கெல்லாம் வருவாங்க காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் லைஃப் என்ன வீட்டில் ஒரு ப்ரேயர் இருக்காது காலையில் ஜம இருக்காது குடும்ப ஜெம இருக்காது சாயங்காலம் ஜமா இருக்காது ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்காது தெய்வீக சுகம் இருக்காது ஒன்றும் இருக்காது ஏதாவது எங்கே ஏதாவது கூட்டத்துக்கு போகலாம் அதெல்லாம் முடியாது ஒரு சகோதர ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு வந்தா ஊழியத்துக்கு வந்ததுனால அவங்க அப்பா இந்த தாயை எங்க அனுப்பல கோயிலுக்கு போகக்கூடாது சுத்தமாக போகையில் போகக்கூடாது அவங்களும் கெஞ்சி கூத்தாடி இப்போ தான் சர்வீஸுக்கு வர்றதுக்கு இருக்கு பெர்மிட் கிடச்சிருக்கு அவங்களுக்கு ஊழியத்துக்கு ரொம்ப கொடுக்கணும்னு ஆசை பிள்ளை ஒழியத்து போயிட்டா ஊழியத்துக்கு ஏதாவது செய்யணும் பண வசதியெலாம் இருக்கு ஆனால் ஏ தடையாரு இங்கே ஆள் பயங்கர முட்டுக்கட்டை எதுக்கு சொல்றேன்னா பின்மாற்றக்காரங்க வந்து பயங்கரம் ஆவியம் விழுந்து போன ஆவியது ஜபிக்க விட மாட்டாங்க சத்தமாக ஜபிக்கக்கூடாது அ நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொன்னல இவங்க ஏதோ மெசேஜ் போட்டு கேட்டாங்களாம் எவன் எவன் பேசுறதெல்லாம் உட்காந்து மணிக்கணக்காக நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறேன் நான் யாரு புருஷன் சொல்கிறாரு எவன் வேணோ மணிக்கணக்காக பேசுகிறான் அதை உட்காந்து போட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன இல்லை புத்தி வரல அது மூணு மணி நேரம் கேட்டு என்னத்துக்காக போகுது என் வேணோ பேசுகிறாங்க எல்லா கூடத்துக்கும் எங்கே வந்துடுவார் அவரு இவங்க பின்னாலேயே அவர் வந்துடுவார் ஆடு மாதிரி செம்மறி ஆடு மாதிரி அது வாடு எங்கே போகலாமா கோயிலுக்கு ஆ போகலாம் கொடுத்து வந்து உட்காந்துருவார் எப்படி இதுதான் பின் மாற்றத்தின் ஆவி இருக்கா நம்ம வீடுகளில் இருந்தாலும் ரொம்ப இருக்கு நம்முடைய விசுவாசிகள் வீடுகளில் ரொம்ப கஷ்டம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பவனிக்கு போகணுமாங்க ஆஹா தடை யோமில்லம்மா எல்லாரும் முழு குடும்பமாய் கத்திரை சேவிப்புங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் நானும் இன் வீட்டாருமா என்றால் கத்திரையே சேவிப்போம் சும்மா அந்த அரை வர விசுவாசி அறவேக்காடு கால் வெக்காடோடு வாழ்கிறது பயங்கர கஷ்டம் பின்மாட்டக்காரனோடு இருக்கிறது பயங்கர கஷ்டம் அவிசுவாசிகளோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் கொண்டு போய் அங்கே போமா இங்கே போமா சொந்தக்காரன் வீட்டுக்கு வாமா அதுவாம்மா இதுவாமா அந்த சிலைக்கு போ போ மாலை போடுமா ஒரு பொண்ணு அவங்க அப்பா இல்லை அவர் சின்ன வயசுலேயே போயிட்டார் போயிட்டாருன்னா அப்போது பத்தாயிரம் ரூபா கடன் இருந்துச்சான் அதை அடைக்க முடியாமல் குடும்பத்தை விட்டே ஓடிப்பிட்டான் பதினஞ்சு வருஷம் அவன் எங்கே இருக்கானே தெரியாது அந்த அம்மா பாத்திரம் கழுவி அந்த பிள்ளைய படிக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க இப்போ அது காலேஜில் லெக்சராக இருக்கு ஆனால் இன்றைக்கு அதுக்கு கோயிலுக்கு போக முடியாது அட்டி யாரு அவங்க அம்மா பயங்கர விக்கிரகத்தில் ரொம்ப பயங்கரமானது நம்ம எப்படி காலையில் ஜபம் சாயங்கால ஜபம் உபாச ஜபம் காத்திருப்பு கூட்டம் பைப் ஷெட்டிங் போகிறோமா அதே மாதிரி அந்த அம்மா மா மாவிளக்கு பூஜை அந்திப்பகுழை அந்த பூஜை இந்த பூஜைன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும் கோயிலுக்கு இவ்வளோ எழுத்துக்கிட்டே போகும் நான் காரில் போவேன் இல்லைட்டா டூ வீலரில் போகும்போது பார்த்தா அவங்க அம்மா கூட போய்கிட்டு இருப்பா நம்மளை பார்த்து விஷ்கூட பண்ண முடியாது அவளுக்கு ஏன்னா யார் இருப்பா கூட ஆ ட்வெண்ட்டி போட்டு வச்சுருக்கணும் எனி டைம் இது ஞானசானம் பெற்றது அபிஷேகம் பெற்றது இல்லைன்னா வீட்டில் இருக்க முடியாது உடனே அம்மா செத்து போகிறேன்னு தற்கொலைக்கு கயிறு தொங்கவிடும் நீ இந்து கோயிலுக்கு வாரியா இப்போ நான் செத்துரட்டாங்க எப்படி இருக்கு பாருங்க பொல்லாத ஆவிகள் அந்த பிள்ளைலாம் இப்போ இப்போ நான் போன முந்தானம் போன வாரம் நான் மதுரையில் அந்த பிள்ளைய பார்த்தேன் ஏதோ பேப்பர் திருத்ததுக்காக வந்திருக்கு அதை சொல்லுது நான் மாதக்கணக்காச்சு கோயில் பக்கமே என்ன செய்யலை போகலை போக விடலை பயங்கர பிரச்சனை கோயிலில் வந்து அழுது சண்டையை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி பாவம் இவங்களுக்கெல்லாம் யார் ஜெபிக்கிறது ஆ நம்ம தான் ஜபிக்கணும் நீங்கள் எல்லோரும் நம்ம ஒரு நாற்பது பேர் இருக்கோம் நாற்பது பேர் ஜோம் பண்ணுவோம் ஒரு குடும்பத்தில் உள்ள கட்டு என்ன செய்யட்டும் அரட்டும் ஒவ்வொரு ஜபத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கட்டுகள் என்ன செய்யும் பின்மாற்ற ஆவிகள் அவிசுவாசிகள் துறத்தி குடும்பங்கள் முழுவதையும் தெய்வீகமாக கத்தர் மாற்ற முடியாது ஊழியக்காரங்க வீட்டில் கூட பாதி பேர் இன்னும் அநேக ஊழியக்காரங்க வீட்டில் கூட பாதிக்கு ரச்சிக்கப்படல பாதி பேர் பின்மாற்றல வெளியே வரல இப்படிதான் இருக்கு அப்ப நம்ம ஜபிக்கும் போதுதான் கத்தர் ஒண்ணு ஒன்னா என்ன செய்வாரு அங்குவாரு கிரியை செய்வார் கத்தர் கிரியை செய்ய முடியாது ஆண்டவரு ஊழியர்காரங்க வீடுகள்ல விசுவாசிகள் வீடுகள்ல எவ்வளவோ பின்மாற்றவரே போராட்டங்கள் அவிசுவாசிகளுடைய போராட்டங்கள் இருக்காது கத்தர் பின்மாற்ற ஆவிகள் அந்த குடும்பங்களை விடுவிக்கணுமே கத்தான் ஊர்கள் குடும்பங்கள்ல விசுவாசிகள் குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படாதே பின்மாத்தக்காரர்களை சந்தியுமாண்டவரே தெய்வம் செய்யணுமே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 பின் மாற்றக்காரர்களை சந்தியுமாண்டவரே விடாதையுமாண்டவரே நாட்கள் குறியினதா இருக்கிறதே நாட்கள் குறியினதா இருக்கிறது Hallelujah Sharaba bala bala karaba bala katida bana katida mani araba karaba karaba katida at. O da bana bana katida bana katida anya. Andöre இனி காலம் செல்லாது தெரிவிக்கிறதே சீக்கிரமாக சண்டியும் அந்நிய உபதேசங்களில் வெளியே கொண்டு வாறும் பின்மாற்ற வல்லவில் வெளியே கொண்டு வாறும் அவிஸ்வாச கட்டுகளில் இருந்து வெளியே கொண்டு வாரு அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்து வெளியே கொண்டு வாருங்க தாவேயா ஒரு நாலு அலை Hallelujah. Hallelujah. Rachiya, Rachiya, Rachiya, Rachiya, Rachiya. They are a G, Rachiya, Rachiya, Rachiya. baka bala baka bala badi bala baka bala badi na maga bala gana bala kata an yang ramania haleluya haleluya olha baka bala bala bala bala bala bala maga bala gana de amania கத்தர்ச்சிக்கும் பின் வலைமுறை அழிக்கும் முடியாத விடுவிக்க முடியா தோதராடும்பத்துக்கும் பல ஜப விண்ணப்பங்கள் இருக்கு ஒன்று போனால் ஒன்று வருது தேவைகள் என்ன செய்லில் வெயிட்டிங்கில் இருக்குது ஒரு தேவை கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த தேவை என்ன செய்யுது நாலாயிரூவா நாலாயரூவா நாலாயரூவா நாலாயிரூவான்னு ஜிமிச்சிக்கிட்டே இருந்தால் நாலாயிரரூபா கிடச்சிருது நாலாயிரூவா வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இருந்தவுடனே அடுத்த பட்ஜெட் என்னதே ஏழாயிரரூபா வந்து நிற்கும் எப்படி இருக்கும் நேற்று ஒரு சகோதரி சொல்லிச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டாயிரரூபா சேர்த்தேன் சரி பேங்கில் கொஞ்சம் என்ன போட்டு வைப்புன்னு நினைச்சேன் அன்றைக்கி சாயங்காலம் எனக்கு பயங்கரமான ஒரு மாதிரி உடம்பெலாம் வீங்கிக்கிட்டு ஒரு மாதிரி வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு போனேன் மூவாயிரரூபா என்னது செலவு இப்போ ஆயிரரூபா என்னது கடன் சேர்த்து வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரெண்டாயிரரூபா சேர்த்து கஷ்டப்பட்டு நாளைக்கு காலையில் பேங்கில் போகணுன்னு வச்சுருந்தேன் சாய்ங்காலம் நெஞ்சிருச்சு அப்படி ஒரு மாதிரி வீக்கம் வீக்கம் வந்து கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரில வீட்டுக்காரர் கொண்டு போய் எங்க விட்டாரு ஆஸ்பத்திரியில் விட்டாரு செலவே மூவாயிரம் இப்போ ஆயிரம் கடன் இப்படித்தான் போகுது என்ன பண்ணனே தெரில இப்படி இருந்த இப்படி இருக்கும் குடும்பங்கள் இப்படி தேவைகள் மாறி மாறி மாறி இந்த இனிமே இந்த கடன் அடைக்கிறதுக்கு நிச்சயம் அடுத்து சேர்த்து வைக்கணும் இப்படியே சேர்த்து சேர்த்து சேர்த்து கடன் அடைச்சிக்கிட்டு வட்டி கொடுத்துட்டு இப்படியே கஷ்டத்திலேயே போய்கிட்டு இருக்காங்க இதே போல இன்னும் நான் சொன்னது சும்மா பணத்துக்காக சொன்னேன் ஒரு பாயிண்ட் இன்னும் எவ்வளோ காரியங்களுக்காக ஒவ்வொரு குடும்பமும் இணைஞ்சுட்டே இருக்கு ஜெபிச்சிட்டே இருக்கு ஆண்டவரே அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் வேற வழி இல்லையே யார்கிட்ட போய் கேட்க முடியும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் கேளுங்கள் இருக்கு அவர்கிட்ட கேட்க முடியும் அதனால இப்ப ஜபத்துக்கு வந்திருக்கிற எல்லாருடைய தேவைகளையும் நிறைவாய் சந்திக்க முடியா தம்முடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து கத்த நிறைவாய் கட்டிட முடியாது ஆமா நம்முடைய ஜபங்களெல்லாம் கத்த கேட்டபடி நாள் கத்த நிறைவான பதிலை கட்டிட போறபடி பண்ணுவோம் குடும்பங்களை கத்தர் விசாரித்து ஆசீர் தேவன்டைய கத்தர் சந்திக்க முடியா ஸ்தோத்ரம் அணுவா பைபிள் செடியை கத்தர் பொறுப்படுத்த முடியா ஸ்தோத் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்ரம் அன்போ